அவர்களின் தோழர்களில் ஒரு கூட்டத்தினர் அவர்களிடம் வந்தனர் இன்னார் போரில் கொல்லப்பட்டார் இன்னார் கொல்லப்பட்டார் என்று கூறினார்கள் இறுதியாக அவர்கள் கடந்து செல்லும் போது ஒருவரை குறிப்பிட்டு இவரும் ஷஹீத் ஆகிவிட்டார் என்று கூறினார்கள் அப்போது நபிசல்லமாக அவர்கள் அப்படியல்ல அவர் திருடிய ஒரு போர்வை அல்லது மேலங்கி விஷயமாக நரகத்தில் அவரை காண்கிறேன் என்று கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஒன்று நான்கு